வணக்கம் நற்றினியின் தொள்ளாயிரத்தி நான்காவது செய்தி சேவை நவம்பர் 12 இரண்டாயிரத்தி ஐப்பசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் சென்னையில் தேங்கிய மழைநீர் அனைத்தும் அகற்றப்பட்டுவிட்டதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்தாா் வெள்ள பாதிப்பின்போது ஏற்படும் உயிரிழப்புகளை தவிர்க்க தண்ணீரிலும் செல்லும் ஆம்புலன்ஸ் வசதி அறிமுகம் செய்யப்படும் என சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் சென்னையில் செங்குன்றம் பகுதிகளில் தொடர் குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வந்த பதினோரு பேர் குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர் திருச்சி சமயபுரத்தில் ஆந்திராவிலிருந்து காரில் கடத்தி வரப்பட்ட நூத்தி கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது இருந்து சென்னைக்கு இன்று சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது இந்த ரயில் இன்று இரவு எட்டு பதினைந்து மணிக்கு மங்களூருவில் இருந்து புறப்பட்டு நாளை பதினோரு பதினைந்து மணிக்கு சென்னை சென்ட்ரல் நிலையம் சென்றடையும் இந்த ரயிலுக்கான டிக்கெட் முன்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் மீண்டும் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அதே இடத்தில் நீடிக்கிறது இதனால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மூன்று நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் எனவும் அடுத்த இருபத்தி மணி நேரத்தில் தமிழகத்தின் வட மாவட்டங்களில் அநேக இடங்களில் மழை அல்லது கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் தென் மாவட்டங்களில் ஒரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது திருவனந்தபுரத்தில் இருந்து தோகா சென்ற கத்தார் ஏர்வேஸ் கியூஆர் ஐநூத்தி ஏழு என்ற விமானம் கோவாவுக்கு விடப்பட்டது நடுவானில் விமானிக்கு திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் அந்த விமானம் கோவாவில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது ராஜஸ்தான் மாநிலம் சுல்தான்பூரில் இந்தியாவுக்குள் அத்துமீறி நுழைந்த பாகிஸ்தானைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் டெல்லியில் நடைமுறைப்படுத்த இருந்தார் வாகன கட்டுப்பாடு திட்டம் கைவிடப்படுகிறது தற்போதைக்கு இத்திட்டம் செயல்படுத்தப்பட மாட்டாது என போக்குவரத்து துறை மந்திரி கைலாஷ் கெலாட் இன்று தெரிவித்தார் மாசு ஏற்படுத்தாத வகையில் மின்சாரத்தில் இயங்கும் நான்கு பேருந்துகள் மும்பையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன கடும் பனிமூட்டம் மற்றும் காற்று மாசு காரணமாக அறுபத்தி ரயில்கள் தாமதமாக இயக்கப்படுகிறது என்றும் பதினான்கு ரயில்களின் நேரம் மாற்றப்பட்டுள்ளது மேலும் இரண்டு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது என்றும் ரயில்வே வட்டாரங்கள் தெரிவித்தன ஐதராபாத்தில் உள்ள உப்பால் காய்கறி சந்தையில் நேற்று அதிகாலை திடீரென தீ விபத்து ஏற்பட்டது இதனையடுத்து தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போராடி தீயை அணைத்தனா் திருப்பதி தேவஸ்தானத்தின் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான புதிய கேலண்டர் மற்றும் கையேடுகளை பக்தர்கள் கூரியர் மூலம் பெற தேவஸ்தானம் ஏற்பாடு செய்துள்ளது செய்திகள் ஐரோப்பிய யூனியனில் இருந்து வரும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு 11 மணிக்கு பிரிட்டன் விலகும் என்று அந்நாட்டு பிரதமர் தெரசா தெரிவித்துள்ளார் மியான்மர் நாடாளுமன்ற வளாகத்தின் மீது உரிய அனுமதி பெறாமல் ஆளில்லா விமானத்தை பறக்கவிட முயன்றதாக வெளிநாடுகளைச் சேர்ந்த இரண்டு செய்தியாளர்கள் உட்பட நான்கு பேருக்கு இரண்டு மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது சர்வதேச நீதிமன்ற நீதிபதி பதவிக்கு இந்தியவின் தல்வீர் பண்டாரிக்கும் பிரிட்டனின் கிறிஸ்டபர் கிரீன்வுட்டுக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது இருவரில் யார் நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்பதற்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ளது வளர்ந்த நாடுகள்றுகிய கால வாக்குறுதியை நிறைவேற்ற தவறியதால் பருவநிலை மாற்ற ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதில் சிக்கல் ஏற்படும் என இந்தியா சீனா உள்ளிட்ட வளரும் நாடுகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன இரட்டை குடியுரிமை சர்ச்சை தொடர்பாக ஆஸ்திரேலியாவில் மேலும் ஒரு எம்பி தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் இந்திய பொருளாதாரம் பிரமிக்கத்தக்க வளர்ச்சி அடைந்துள்ளது என அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் பாராட்டு தெரிவித்துள்ளாா் சவுதி அரேபியாவில் மேலும் பனிரண்டு பேர் நூறு பில்லியன் டாலர் வரையில் ஊழலில் ஈடுபட்டதாக அந்நாட்டு அரசால் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக இதுவரை இருநூறு பேர் வரை கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் தொடர்ந்து ஏவுகணை சோதனை நடத்தி வடகொரியாவுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் அமெரிக்கா மற்றும் தென்கொரியா கப்பல் படைகள் இணைந்து கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றன தென்கொரியாவின் கிழக்கு கடற்கரையில் நான்கு நாட்கள் இந்த கூட்டுப் பயிற்சி நடைபெற்றுள்ளது வணிகச் செய்திகள் பொதுத்துறையைச் சேர்ந்த பேங்க் ஆப் இந்தியா இரண்டாவது காலாண்டில் பதினோரா புள்ளி நான்கு கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளது உணவகங்களுக்கான ஜி எஸ் வரி 5 சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு ஊழியர்களுக்கு வீட்டு கடன் வழங்கும் திட்டத்தில் 25 ஐந்து லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது டிசம்பர் மாதம் முதல் பாஸ்டேக் முறையை அனைத்து சுங்க சாவடிகளிலும் பயன்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது இதனால் வாகனங்கள் சுங்க சாவடிகளில் நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலை தவிர்க்கப்படும் டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் விற்பனை செய்யப்படும் புதிய வாகனங்கள் அணித்திலும் பாஸ்டேக் கட்டாயமாக பொருத்தப்பட்டிருக்கும் விளையாட்டுச் செய்திகள் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக இருதரப்பு தொடரில் இந்திய அணியை கட்டாயமாக பங்கேற்க செய்யும் அதிகாரம் ஐசிசிக்கு இருப்பதாக தான் கருதவில்லை என பாகிஸ்தான் முன்னாள் கிரிக்கெட் வீரர் வாசிம் அக்ரம் குற்றம் சாட்டியுள்ளார் உலகக்கோப்பை கால்பந்து தகுதிச் சுற்று பிளே ஆட்டத்தில் ஸ்வீடனிடம் இத்தாலி அணி ஒன்று என்ற கோல் கணக்கில் தோல்வியை தழுவியதை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டுக்கு பிறகு உலகக்கோப்பைக்கு தகுதி பெறாமல் போகும் நிலை இத்தாலி ஏற்பட்டுள்ளது சீன ஒபன் பேட்மிண்டன் போட்டிகளிலிருந்து காயம் காரணமாக இந்திய வீரர் கிடாம்பி ஸ்ரீகாந்த் விலகியுள்ளார் திரைச்செய்திகள் சந்தானம் நடித்த தில்லுக்கு துட்டு படத்தை இயக்கிய ராம்பாலா அடுத்து இயக்கும் படம் டாவு 2 மூவி பப் சார்பில் பி எஸ் ரகுநாதன் தயாரிக்கிறார் கயல் சந்திரனுடன் முனிஷ்காந்த் லிவிங்ஸ்டன் ஊர்வசி மனோபாலா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிக்கிறார்கள் சதுரங்க வேட்டை வினோத் இயக்கத்தில் கார்த்தி நாயகனாக நடித்துள்ள படம் தீரன் அதிகாரம் ஒன்று ரசூல் பிரீத் சிங் நாயகியாக நடித்துள்ள இந்த படத்திற்கு ஜிப்ரான் இசையமைத்துள்ளார் இப்படம் தெலுங்கில் காக்கி என்ற பெயரில் தமிழைப் போலவே வருகிற பதினேழாம் தேதி வெளியாகிறது கோவாவில் வரும் இருபதாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை நாற்பத்தி சர்வதேச இந்திய திரைப்பட விழா நடைபெறவுள்ளது இதில் திரையிடப்படுவதற்காக இருபத்தி படங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன ஒன்பது மராத்தி மொழி திரைப்படங்களும் ஆறு ஹிந்தி திரைப்படங்களும் தெலுங்கிலிருந்து பாகுபலி டு தமிழிலிருந்து மனுசங்கடா ஆகிய படமும் இவ்விழாவிற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளன இத்துடன் நன்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன பொது அறிவு சிறுகதைகள் சமையல் குறிப்புகள் அஞ்சல் தலை செய்திகள் இலக்கிய சிந்தனைகள் சிலப்பதிகார விருந்து போன்ற தரமான ஒலிக்கோப்புகளை மடுக்க டப்யூ டப்யூ டபிள்யூ டாட் நற்றிணை டாட் ஓ என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்